அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் அஜானத்தினால் அறியாமையினால் சோம்பேறித்தனத்தை தன்னோட மடியிலே கட்டின்னு அவன் எந்த குடும்பத்தில் பிறந்தானோ இல்லாட்டி அவன் எந்த நாட்டில் தலைவனாக இருக்கானோ அவனை காட்டிலேயும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப துன்பப்பட்டு அழிந்து போவார்கள் என்று கடுமையாக சொல்லுகிறார் திருவள்ளுவர் சோம்பல் கூடாதுங்கிறதுக்காக ஆக அவர்கள்லாம் அழிந்து போவார்கள்ங்கிறதுல கருத்து கிடையாது சோம்பலோடு இருக்கக்கூடாதுங்கிறது கருத்து சோம்பலை தன்னிடத்தை இருப்பிடமாக கொண்டு வாழும் அறிவை நன்கு பயன்படுத்தாதவன் பிறந்த குடி அவன் கெடுவதற்கு முன் கெட்டுவிடும் என்பது தான் பொழிப்புரை சோம்பல் உடையவன் முதலில் குடிப்பெயரை கெடுத்து விடுவான் அவனால் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கான் அவன் பெரிய சோம்பேரின்னு சொல்லிவிடுவான் எல்லோரும் ஊரில் ஜனங்கள்லாம் அப்புறம் அவனும் அவனுடைய குடும்பத்தோட பெயரை கெடுத்துடுவாங்கிறார் அப்புறம் அவனும் அழிஞ்சு போவான் பின்னர் தானும் கெடுவான் பொதுமக்கள் முதலில் குடும்பத்தைத்தான் இகழ்வார்கள் இந்த குடும்பத்தை ஒருவன் தவறு செஞ்சால் குடும்பத்தை இகழ்வார்கள் எனவே சோம்பேறியானவன் குடும்பப் பெயரை கெடுக்கிறான் என்பது கருத்து ஒரு அரசனும் சமூகத்தினுடைய பெயரை கெடுத்து விடுகிறான் என்றும் இங்கே பொருள் சொல்ல வேண்டியிருக்கும் மடிக்கொண்டு ஒழுகலாவது சோம்பலை விடாமல் பிடித்திருத்தல் யார் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல மடி மடிக்கொண்டு ஒழுகும் பேதையினர் மடினா சோம்பல் மடிக்கொண்டு ஒழுகும்னா அதை தம் மடியிலையே வச்சுருக்கான் மடினா தன்னுடைய மடிங்கிறதுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா உறுப்பது ஆக சோம்பலுங்கிற ஒரு குணத்தை தன்னிடத்தே வைத்திருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் குடிப்பெருமையால் ஒரு சிறிய அளவுக்காக அவனுக்கு மரியாதை இருக்கும் ஏற்கனவே இவனுடைய முன்னோர்கள்லாம் நல்லதெல்லாம் பண்ணியிருக்கலாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதனாலேயாவது கொஞ்சம் பெருமை இருக்கலாம் ஆனால் அந்த பெருமையும் அவன் அழித்து விடுவான் இப்போ ஏற்பட்ட உற்சாகமாக இருந்த குடும்பத்தில் இப்படி ஒரு சோம்பேறி என்ற பெயரெல்லாம் அவனுக்கு வந்துடும் அப்புறம் அந்த பெருமையும் போய் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அவங்க பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவார்கள் பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை எல்லாம் ஏற்படாது மனித பிறவியே வீணாக போய்விடும் என்பது கருத்து மடி இரண்டனுள் முன்னது சோம்பல் பின்னது வயிறு என்று அறிந்துகொள் என்று ஜெகவீரபாண்டியனார் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் மடி மடிக்கொண்டுன்னா மடியை தன் மடியில் வைத்து கொண்டு சோம்பலை தன்னுள் வைத்து என்று பொருள் ஒருவன் ஒரு பொருளை தன் வயிற்றுடன் இருக்கி வைத்திருப்பானேயானால் அதனை அடிமடி கொண்டுள்ளான் அடிமடியில் வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவார்கள் பேதை என்கின்ற சொல் இந்த குரட்பாவில் வந்திருக்கிறது அறியாமையோடு இருப்பவன் அறிவில்லாதவன் அறிவை பயன்படுத்த முயற்சிக்காதவன் அறிவை வளர்க்காதவன் என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் சொல்லலாம் வாழ்க்கையில் இன்பத்தை ஆக்கி கொடுக்கக்கூடிய ஊக்கத்தை விட்டுட்டு குடும்பத்தை சமூகத்தை கெடுக்கக்கூடியதை சோம்பேறித்தனத்தை தன்னுடைய மடியில் வைத்து அவனுடைய அறியாமையை கருதித்தான் பேதை அப்படின்னு சொல்லுகிறார் திருவள்ளுவர் எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாவது அங்கே பேதைமை அப்படின்னு அதிகாரத்துக்கு பேர் தலைப்பு அங்கே என்ன சொல்லுகிறார் பேதைமை என்பது ஒன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போக விடல்னு சொல்லுவார் பேதைமை என்று சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால் தனக்கு கெடுதியானதை எடுத்துக்கொண்டு நல்லதே ஊதியமானதை கைவிடுவது எது தனக்கு நல்லதோ அதை விட்டுடுறது எது தனக்கு கெடுதலோ அதை எடுத்துக்கிறது அதுக்கு பேர் தான் அறியாமை பேதைமை அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறார் பேதைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நாம் ஆரம்பத்திலேயே அறிவு நலம் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லுகிறார் அயுக்த பிராகிருதஸ்தப்தஹா ஷோ நைஷ்கிருத்திகோ லசஹா விஷாதி தீர்கசூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்சத்தைங்கிறார் அதாவது தாமசகர்த்தாங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார் அறிவு வளரப்பெறாதவன் சோம்பேறி எப்போ கஷ்டத்திலே இருக்கிறவன் கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவன் கொடுத்த வேலையை அந்த நேரத்துக்கு செய்ய காலந்தாழ்த்தி செய்யக்கூடியவன் முரடனாக இருக்கிறவன் வஞ்சனை பண்ணுறவன் பழிகாரன் இப்போ ஏற்பட்ட கர்த்தாலாம் தாமசகர்த்தா அப்படின்னு சொல்கிறார் அதில் இருக்கிற அந்த சோம்பேறிங்கிற கருத்தையும் நாம் இங்கே மேற்கோளாக பார்க்கிறோம் கொன்றைவேந்தன் முப்பத்தாறாவது பாடலில் சொல்லுகிறது சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர் சோம்பல் உள்ளவர்கள் ஏழ்மையினால் துன்பப்பட்டு திரிவார்கள் என்பது அதற்கு பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் மடி அறவே நீக்க வேண்டிய சோம்பலை மடி மடியில் வைத்து கொண்டு விடாமல் ஒழுகும் அந்த சோம்பலையே கடைபிடிக்கும் பேதை அறிவில்லாதவன் பிறந்த கொடி பிறந்த குடும்பமானது அல்லது சார்ந்த அமைப்பு தன்னினும் தான் அதாவது அவன் அழிவதற்கு முந்து முன்னமேயே மடியும் அழிந்துவிடும் அறவே நீக்க வேண்டிய சோம்பலை அல்லது சோம்பலை மடியில் வைத்து இந்த இடத்துல ரெண்டு பொருள் மடி மடினா மடிக்க வேண்டிய மடியை அதாவது அழிக்க வேண்டிய சோம்பலை அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் சோம்பலை மடியில் வைத்து கொண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்போ முதல்ல சொல்கிறது மடிங்கிறது நீக்க வேண்டிய சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அப்புறம் ரெண்டாவது சொல்கிற மடியில் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம் அந்த சோம்பேறித்தனத்தை மடியில் வச்சுருக்கிறதுங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கிறோம் ஆக மடிக்க வேண்டிய மடியை அப்படி சொல்லணும் இல்லாட்டி சோம்பலை தன் மடியில் வைத்து கொண்டு விடாமல் அதை கடைபிடிக்கக்கூடிய அறிவில்லாதவன் பிறந்த குடும்பமானது அல்லது அவன் சார்ந்த அமைப்பானது சமூகமானது அவன் அழிவதற்கு முன்னமேயே அழிந்து விடும் அவனால் பெரிய குற்றம் நேரும் அர்த்தம் அவனுடைய சோம்பேறித்தனத்தினால அவன் கண் முன்னாலேயே அவன் சார்ந்திருக்க அமைப்பு வீணாகிறத பார்த்துட்டு தானும் அந்த சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இல்லாததுனால் அவனுக்கும் எந்த ஆதரவும் இல்லாமல் அழிந்து போவான் என்று அழுத்தமாக ஆழமாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் மடிமடி கொண்டொழுகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான